வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி எட்டாவது செய்தி சேவை ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆணி மாதம் முப்பதாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் சேலம் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு முப்பத்தி எட்டாயிரம் நீர் வரத்து உள்ள நிலையில் அணை நீர் மட்டம் அடியை கடந்து உயர்ந்து வருகிறது திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்துவரும் கனமழையால் சிற்றாற்றில் நீர்வரத்து அதிகரித்து அதன் பாசன குளங்கள் நிரம்பின திண்டுக்கல் காந்தி மார்க்கெட் முன்பு மாநகராட்சி சார்பில் ஆக்கிரமிப்பு அகற்றம் செய்யப்பட்டது இதனையடுத்து மார்க்கெட் வெளியே தரையில் கடை வைத்திருந்த அனைவரும் அகற்றப்பட்டனர் இந்திய உயர்கல்வி ஆணையம் கொண்டு வருவதற்கு பதிலாக ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டு வரும் பல்கலைக்கழக மானியக் குழு தொடர வேண்டும் என்று முதல்வர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது மதுரை வைகை ஆற்றை சீரமைக்க மத்திய அரசு ரூபாய் நூற்றி இருபது கோடி ஒதுக்கிய நிலையில் இன்னும் அதற்கான பணிகள் தொடங்காததால் ஒதுக்கிய நிதி எங்கே என்று மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்துள்ளனர் சென்னை கிண்டி பாம்பு பண்ணையில் உள்ள அழிந்து வரும் இனமான தென்கிழக்காசிய மலைப்பாம்பு பதினோரு குட்டிகளை பொறித்துள்ளது தமிழகத்தில் மீன்களை பதப்படுத்த ஃபர்மலின் வேதிப்பொருள் கலக்கப்படுவதில்லை என மீன் வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் தமிழக மீனவர்கள் மீது ஆந்திர மீனவர்கள் நடத்திய கொலை வெறி தாக்குதலில் பத்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளன அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு முதல் கட்டமாக சொகுசு பேருந்துகள் வழங்கப்படுகிறது முதன் ஏசி படுக்கை வசதியுடன் அரசு பேருந்துகள் தற்போது இயக்கப்படுகிறது இந்திய செய்திகள் காங்கிரஸ் மூத்த தலைவர் சசிதரூர் முகத்தில் கருப்பு மை பூசுபவருக்கு பதினோராயிரம் ரூபாய் பரிசு தருவதாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய அமைப்பு ஒன்று அறிவித்துள்ளது ஏடிஎம் கார்டு மோசடி வழக்கில் சத்ருஜியை நாலு நாள் விசாரிக்க போலீசுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர் போன்றவற்றை கண்காணிக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏ மகுவா மைத்ரா சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளாா் ரயில்களில் காரணமின்றி அபாய சங்கிலியை இழுப்பவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் அபராதம் அல்லது ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது இந்நிலையில் இந்த ஆண்டில் ரயில்களில் உரிய காரணமின்றி அபாய பிடித்து இழுத்தவர்களிடம் இருந்து ரூபாய் இரண்டு லட்சம் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தகவல் அளித்துள்ளது முன்னால் மத்தி அமைச்சர் சசிதருரின் மனைவி சுனந்தா புஷ்கர் மர்ம மரணம் குறித்து சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சுப்பிரமணியன் சுவாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது பழமையான நினைவுச் சின்னங்களில் புகைப்படங்களை எடுக்கக்கூடாது என்ற தொல்லியல் துறையின் தடை பிரதமரின் தலையீட்டால் விலகிக்கொள்ளப்பட்டுள்ளது நிலக்கரி வழக்கில் தொழிலதிபர் நவீன் ஜிண்டால் மீது கூடுதல் குற்றச்சாட்டு பதிய கோர்ட் உத்தரவிட்டுள்ளது காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சி ஆர்பிஎஃப் வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்துள்ளார் ஆயிரக்கணக்கான செயல்படாத மற்றும் சந்தேகத்திற்குரியவர்களின் கணக்குகளை நீக்கியதால் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்ட தலைவர்களின் ட்விட்டர் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது ஸ்வராஜ் இந்தியா கட்சியின் நிறுவனர் யோகேந்திர யாதவின் நண்பர்களின் இடங்களில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனை மூலம் இதுவரை ரூபாய் இருபத்தி ஏழு கர்நாடகாவில் உள்ள கபினி அணையில் இருந்து திறக்கப்பட்ட ஐம்பதாயிரம் கன அடி உபரிநீர் தமிழக எல்லையை கடந்து ஒகேனக்கள் வந்தடைந்தது பாகிஸ்தான் சர்வாதிகாரி ஜியோ உல் ஹக்குடன் பிரதமர் மோடியை ஒப்பிட்டு காங்கிரஸ் தலைவர் திக் விஜய் சிங் பேசியதால் புதிய சர்ச்சை உருவாகியுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த பதினேழு வயது ஆலிசா ஹார்சன் செவ்வாய் கிரகத்துக்கு செல்லும் முதல் மனிதராக தேர்வாகியிருக்கிறார் பாகிஸ்தானில் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது இந்த பிரச்சாரத்தின்போது பல்வேறு கட்சியின் அரசியல் தலைவர்களது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக பட்டியல் வெளியிட்டு தேசிய பயங்கரவாத தடுப்பு ஆணையம் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது டொனால்டு டிரம்பை டுவிட்டரில் பின்தொடர்பவர்களின் ஒரு லட்சம் பேரின் கணக்குகள் நீக்கப்பட்டுள்ளது சிரியாவில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் இருபத்தி பேர் பலியாகியுள்ளனர் நேபாள நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது அடுத்த வருடம் ஜனவரி இருபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ளுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது வணிகச் செய்திகள் வெளியிட்டுள்ள அமெரிக்காவின் முதல் தலைமுறையில் பணக்காரர்கள் ஆன பெண்கள் பட்டியலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜெய்ஸ்ரீ உள்ளால் மற்றும் நீரஜா சேத்தி ஆகியோர் இடம் பிடித்துள்ளார்கள் இந்தியாவின் இரண்டாம் மிகப்பெரிய ஐடி நிறுவனமான இன்போசி இரண்டாயிரத்தி பன்னெண்டு பத்தொன்பது நிதியாண்டின் முதலாம் காலாண்டு அறிக்கை வெளியானது இன்போசிஸ் நிறுவனத்தின் வருவாய் 3.70 புள்ளி எழுபது சதவீதம் உயர்ந்து ஜூன் இரண்டாயிரத்தி பதினெட்டு முடிந்த காலாண்டில் 3.612 அறுநூற்று கோடி ரூபாய் வருவாயினை ஈட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலீஷ் பிரிமியர் லீக் கால்பந்து தொடரில் முன்னணி செல்சி விளங்கி வருகிறது இந்நிலையில் காண்டேவிற்கும் அந்த அணியின் உரிமையாளருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்தது இந்நிலையில் காண்டேவின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பே செல்சி அவரை பதவியிலிருந்து தூக்கியுள்ளது தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடரில் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இருபது வயதுக்குட்பட்டோர் உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிமா தாஸ் மீட்டர் போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் திரைச்செய்திகள் தமிழ் படம் இரண்டு வீண் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமையை விஜய் டிவி வாங்கியுள்ளது நயன்தாரா நடித்துள்ள கோலமாவு கோகிலா படம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கன்னடத்தில் வெளியான யுடர்ன் படத்தின் தமிழ் தெலுங்கு ரீமேக்கில் நடித்து வருகிறார் சமந்தா புலனாய்வு பத்திரிகையாளராக சமந்தா நடிக்கும் இந்த படத்தின் வசன காட்சிகள் படமாக்கப்பட்டு விட்டது அடுத்து பாடல்கள் மட்டுமே மீதமுள்ளது இத்துடன் நட்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தரமான நிகழ்வுகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்